ம் பிரித்தய தோத்திரவேற்றைக்கணையமுதிரா கிருஷ்ணா நம தோமி யோசம் ப்ரமவாதின भगवान श्री ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு பதிலாகத்தான் இந்த அத்தியாயத்தை தொடங்கினார் அர்ஜுனனுடைய கேள்வி சாஸ்திர விதிகள் தெரியாவிட்டாலும் பெரியோர்கள் நடந்து கொள்வதை பார்த்து ஆழ்ந்த நம்பிக்கையோடு அல்லது ஸ்ரத்தையோடு எவர்கள் செயல்படுகிறார்களோ அவர்களுடைய செயல்களை சாத்திகமாகவோ இராஜசமாகவோ தாமசமாகவோ எப்படி எடுத்துக்கொள்வது ஏன்னா பதினாறாவது அத்தியாயத்தினுடைய கடைசியில் எவன் சாஸ்திர விதியை மீறி மனம் போன போக்கில் செயல்படுகிறானோ அவனுக்கு எங்கேயுமே சுகம் கிடையாது சொன்னார் ஆகையினால சாஸ்திரத்தை பிரமாணமாக வைத்து கொண்டு காய்க வாச்சிக்க கர்மங்களை செய்ய வேண்டும்ன்னு சொன்னார் அதனுடைய அடிப்படையில தான் அர்ஜுனன் கேட்டான் சாஸ்திர விதியை தெரிஞ்சிக்காம ஸ்ரத்தையோட இருந்து பண்ணக்கூடியது சாத்விகமா ராஜசமா தாமசமானு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரத்த அவசியம் என்பதை உணர்த்துவதற்காக சாத்விக ராஜச தாமச ஸ்ரத்தையை பற்றி சொல்லி மூன்று விதமான யஜ்யங்கள் மூன்று விதமான தபஸ் மூன்று விதமான தானம் ஆகாரங்கள் இதை பற்றியெல்லாம் சொல்லி சாத்விக ஆகாரம் சாத்விக சாத்திக தபஸு உடம்பால் செய்கிற தபஸ்ஸு மனசால தெய்யிற செய்யற தபஸ்ஸு வாக்கால் செய்கிற தபஸ்ஸு அதில் சாத்திக தபஸ்ஸு அப்புறம் தானத்தில் சாத்திக தானம் இவற்றையெல்லாம் விளக்கி உபதேசம் பண்ணிட்டார் பகவான் ஆனால் முதல் கேள்வி அப்படியே முக்கியமான கேள்வியாக இருக்கு ஏதாவது ஸ்ரத்தை இருக்கு சாஸ்திர விதி தெரியாது அது சாத்திகமாக ராஜசமாங்குறதான் கேள்வி இப்போ கடைசியாக நாம் படித்து கொண்டிருக்கிற இந்த ஓம் தத் சத்து அப்படிங்கிற இந்த மூணு சொற்கள் இந்த மூன்று திருநாமங்கள் இதை சொல்லுவதன் மூலம் சாஸ்திர விதியை தெரிஞ்சிக்காமல் பண்ணினாலும் பெரியோர்கள் செய்வதை பார்த்து செய்தாலும் ஸ்ரத்தையோடு செய்யப்படுகின்ற பொழுது சாஸ்திர விதியை அறியாதனால் வரக்கூடிய தோஷங்களை நீக்குவதற்காகவே இந்த உபதேசங்கள் குறிப்பாக இந்த ஓம் தத்சதுங்கிறது அமைந்திருக்கிறது என்று ஆதிசங்கரர் உரையிலே உபதேசம் பண்ணியிருக்கிறார் அதுக்காகத்தான் இந்த கடைசி பகுதி அமைந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் தொடர்ந்து படிப்பதற்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நமக்கு அனுகிரகம் செய்யட்டும் தஸ் மாதோமித்யுதாஹிருத்திய பிரம்மதான தப்கிரியாக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 8, 2, 3, 1, 1, 2, 2 என்ற எண்ணிற்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் அறிவும்